நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பாலு மேலு கை கால் வலி அசதி உடல் வலியை போக்கக்கூடிய ஏலிய கைமறுத்தோம் என்னன்னு பாப்போம் வாங்க நல்லெண்ணெய காய வச்சு அதுல சுக்கு பொடி பெருங்காயத்தூள் கலந்து நல்ல தையில பதமாக்கி அதை ஆற வச்சு இந்த தைலத்தை உடல் கை கால் எந்த இடத்துல வலி இருக்கும் அதை அழுத்தி மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சு வந்தாலே கை கால் அசதி உடல் எல்லாம் நீங்கிடும் அது மட்டும்ப தலைக்கும் தைலத்தை தேய்ச்சி தலை குளிச்சு வந்தாலும் சைனஸ் கோல்டு இதெல்லாமே போக கூடியது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்